तापत्रय विनाशाय सत्यसारो சச்சிதானோத்தியேத்தாபயா ஸ்ரீபகவிரோஷுனோ நமசோபார்கமரீர் மருதுசுச்சிஞ்சனோ முனீராத்மா ஹூதிமட்ணா அமீ மாநுக்கவி அய்வம் தோஷான் மையான் லன் சியஜ்ய மாம்பஜேதசமகா தாந்தகா தாந்தகானா தானாகவே எப்பொழுமே கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இதில் எல்லாம் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் மிருதுகு மிருதுகுன்னா ரொம்ப சுலபகா சாஃப்டுன்னு அர்த்தம் சாஃப்ட் பர்சன் கடினம் இல்லை காட்சிக்கு எளியன் அப்படின்பார் திருவள்ளுவர் அந்த மாதிரி எல்லார்டையும் அன்பா பழகிறவன் மிருதுவானவன் மென்மையானவன் மென்மையானவன் சுச்சிகி சுச்சிகின்னு சொன்னால் எல்லாவற்றிலும் தூய்மையாக இருப்பவன் சிறிய அளவில் பொருள்களை வைத்திருந்தாலும் தூய்மையாக வாழக்கூடியவன் அகிஞ்சனகா அகிஞ்சனஹா பொருளை சேர்க்காதவன் நாளைக்கு சாப்பாட்டுக்கு பகவான் என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு இருக்கிறவன் ஆகையினால் கிஞ்சனகா நாஸ்தி அகிஞ்சனகா அதாவது செல்வம் இல்லாதவன் செல்வத்தை விரும்பாதவன் அர்த்தம் செல்வத்தை சேர்க்கவும் விரும்பாதவன் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு அப்படின்னு குமரகுருவர் சொன்ன மாதிரி அநீகஹா அநீகஹாங்கிறதுக்கு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் திருஷ்டபல கர்மாக்களில் ஈடுபடுறது இல்லையா அதாவது இந்த லௌக்கிகமாக கிடைக்கக்கூடிய பலனுக்காக வேலை செய்கிறதுங்கிறது அவன்கிட்ட கிடையாது ஈகானா சேஷ்டான்னு அர்த்தம் இச்சான்னு அர்த்தம் சேஷ்டைக்கு காரணமான இச்சா இச்சா அதாவது செயல் புரிவதற்கு காரணமான ஆசை இப்படிலாம் உண்டு ஆனால் இவனுக்கு அது கிடையாதுன்னா என்ன அர்த்தம் உலக விஷயத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவன் பிரவர்த்திக்கிறது இல்லை எப்போவுமே அதிர்ஷ்ட ஆண்டவனை சார்ந்து அதற்காக செயல் புரிகிறவன் அர்த்தம் மித புக் அளவாக சாப்பிட்றவன் எண்ணங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் ஸ்திரகா ஸ்திரகன்னா தனக்கு இந்த மனித பிறவியில் என்ன கடமையோ அந்த கடமையில் உறுதியாக இருக்கிறவன் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் தளராதவன் அப்படின்னு அர்த்தம் மச்சரணா பகவானையே எப்பவும் சார்ந்து இருப்பவன் கடவுளையே இந்த படைப்பு தலைவனையே சார்ந்து வாழ்கின்றவன் முனிஹி ஆழ்ந்து தத்துவத்தை சிந்திக்கிறவன் அர்த்தம் அதாவது மெய்ப்பொருள் தத்துவ உண்மைகளையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கிறவன் அதனால் முனி அப்ரமத்தகா அப்பிரமத்தஹான்னு சொன்னால் எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கிறவன் ஸ்திரகா சொன்னார்லையே அதே மாதிரி விழிப்புணர்வோடு இருப்பான் அந்த விழிப்புணர்வை நன்றாக சம்பாதித்தவன் கபீராத்மா கபீராத்மானு சொன்னால் யாரும் அசைக்க முடியாது அவனுடைய தர்ம நிஷ்டையிலிருந்து அவனை அசைக்க முடிய கபீரமான மனசை ஆழமான மனதை உடையவன் அப்படின்னு அர்த்தம் திருத்திமான் திருத்திமான்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் அச்சமில்லைன்னு பாரதியார் சொன்ன மாதிரி துன்பத்தில் கலங்காதவன் அப்படின்னு அர்த்தம் ஜித ஷட்குணா இயற்கையாகவே மனிதனுக்கு சில இந்த சரீரத்தில் விட இருக்கிறதுனால நமக்கு சில சுவாவங்கள்லாம் இயல்பானது அதாவது பசிக்கிறது தாகம் ஷோக்கம் மோகம் அப்புறம் முதுமை சாவு. ஷாவு இதனால் வருத்தப்படுறதில்லை பசியினால் துக்கப்படுறதில்ல தாகம் தண்ணீர் கிடைக்கலன்னா துக்கப்படுறதில்ல அதை ஜெயிச்சு விட்டாங்கிறார் பசி தாகத்தை ஜெயிச்சுருக்கான் துக்கத்தை ஜெயிக்கிறான் அப்புறம் மோகத்தை வென்றவன் ஷட்குணகான்னு சொன்னால் அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த இது நம்ம இதை தவிர்க்க முடியாது இதை வந்து ஷடூர்மீன்னு சொல்லுவார்கள் ஆக பசி தாகம் சோகம் மோகம் ஜரா மரணம் இதனால் இதுக்கெல்லாம் வருத்தப்படுறதே கிடையாது சரி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோட தர்மானுஷ்டானத்தோடு இருக்கிறவன் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் ஸ்ரீ பகவானு வாச்ச கிருபாலுரகிருத்த सत्यसारो திசேனா சத்தியோ நமசோபார்கமீர் மருக்கிஞ்சனோமி மரணோ முனி அப்பமத்தோராஞ்சு அமீ மாந மைத் ஆஷ்டி தோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்